அவற்றில் இரண்டு பதவிகளுக்கும் இடையே உள்ள தூரம் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் போன்றதாகும் என்று நபிஹூ அனை அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஏழு ஒன்பது பூஜ்ஜியம்